அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி உரைநடை நூல்கள் இரண்டு அவற்றில் ஒன்று மனுமுறை கண்ட வாசகம் இரண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உலகியலில் பெரும்பாலும் வழக்கத்தில் உள்ளதாகவே கருதப்படுகின்றது மனுமுறை கண்ட வாசகத்தை மக்களின் வழக்கத்துக்கு கொண்டு வருகின்ற வகையில் இதை ஒளிப்புத்தகமாக செய்கிற முயற்சியை சன்மார்க்க அன்பர்கள் மேற்கொண்டுள்ளோம் இந்த மனுமுறை கண்ட வாசகமானது கொல்லா நெறியாகிய பேரரசத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது அந்த வகையில் வல்லற்பெருமான் எழுதியிருக்கின்ற மனுமுறை கண்ட வாசகத்தின் நூல் முழுவதையும் ஒளிப்புத்தகமாக உங்களுக்கு வழங்குகிறோம் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தார் எழுதும்படி வேண்ட பெருமானார் சென்னையில் உறைந்த இளம்போதில் மனுச்சோழர் முறை செய்த வரலாற்றை கூறுவதாக அமைந்த பெரிய புராணத்திலுள்ள மனு நீதி கண்ட புராணத்தை முதன் நூலாக கொண்டு இந்நூலை எழுதி அருளினார் மேற்படி சங்கத்தாரால் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆனந்த வருடம் ஜூன் மாதம் அச்சிடப்பெற்றது இந்த அழகிய நூலை அன்பர்கள் கேட்டும் படித்தும் அறிந்தும் பயன்பெறுவார்களாக நன்றி